வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுரகாண்டம் அசமுகி நகர்கான் படலம் இன்ன பல பல எய்த சூரனாம் மன்னவ நிறுத்தலும் மற்ற வெள்ளையில் தொன்னகர் தன்னொடும் அசமுகித்தான் வந்தெய்தினாள் மோட்டொரு மகேந்திர முதிய மாணவ கூட்டுரு திருவளாங்குலைய முன்னவள் மாட்டுரு துணையோடு வந்துற்றாளென கீட்டிசை வாய்தலை கிட்டினாழரோ கெழித்தரும் அசமுகக் கெடலனங்குதன் பழிதரு கையினைப் பார்த்து நேர்ந்துளார் அழிதரு துன்பு கொண்டழலில் சீறினார் இழிதரும் இச்செயல் யார் செய்தாரெனா மானமில்ல சமுகி மகேந்திரப்புறந்தான் ஒரு துயர்க்கொரு தாரி காட்டல் போல் ஊன்னொரு குருதிகை யுகுப்ப சென்றொழி யானது கண்டனர் அவுணர் யாவரும் வட்டொரு பலகையின் வல்ல நாய் கவற்றினை இசைத்த சூழொடும் கிட்டினர் இடந்தொரும் கிளிமியாடினர் தொழில் விரைந்துற்றார் சிலர் தெரிதரு கரிய பொன் தெரித்திட்டாளெனப் புரிதரு மறுப்புடை புயலின் சர்ச்சையை முறிவரு பேரமர் மூட்டிக் கண்டுள்ளார் பரிவொழு பிரிந்தயல் படர்கின்றார் சிலர் காயலன்னதோர் கடாங்குள் மால் கறி கூர்ப்புறு மறுப்பு மெய் குளிப்போரி நீர் ஆர்பொடு தத்தமில் ஆடல் செய்வது பார்ப்பது விட்டனர் படர்கின்றார் சிலர் துய்யதோர் கிஞ்சுக்சூட்டு வாரணம் மொய்யொடுதன்னுயிர் முடியும் எல்லையும் செய்யுருவெஞ்சின செருவை நோக்கினார் ஒய் என நீங்கியே உருகின்றார் சிலர் ஊனமில் பல சீரியே வானுவை நுகரவின் படருமாறென வானிகள் வானிக் கைவிடாமேனிகள் வியற்புறிகுண்டுற்றார் சிலர் வாம் பரி தேர்கரிமானம் பாண்டில்கள் ஏம்பலோடூர்ந்திட இயற்றும் கற்பொரியி யாம் பொருள் அல்லதொன்றடைவதென்ன சோம்புதல் இன்றியே தொடர்கின்றார் சிலர் குறிக்கழு வெளிலோடு குற்றி நாட்டியும் அறிகுறி தீட்டியும் அவை இலக்கமா எறிகுரு படையினை எய்யும் கோலினை நெறிதொறும் விட்டவன் நேர்கின்றார் சிலர் நான்தகம் மாதியா நவிலும் தோல்படை ஆய்ந்திடும் விஞ்சைகள் அடிகள் முன்னமாய் எய்ந்திடும் கழக முற்றியற்று போந்தனர் ஒரு சிலர் பொறுமல் மிக்குளார் வாட்படு கனலி கால்வானின் கண்ண வாங்காற்புறு நரம்பியாழ்காமர் வீணைகள் வேட்புறும் ஏர் குழல் மிடறு காலிசை கேட்பது விட்டவன் கிட்டினார் சிலர் நாடக நூல்முறை நுனித்து நன்றுனர் கோடியர் கழாயின கூத்தர் ஏனையோர் ஆடுரு கோட்டிகள் அகலுற்றங்கனங் கூடினர் ஒரு சிலர் குலையும் மெய்யினா குலப்படுமங்கலப் பொருள் முற்றுங்கொடு நலப்படு வேள்விகள்ிகள் நடத்திக் கேளொடு பல பலவது வைசைப்பான்மை நீத்தொராய் குலைப்புறு கையொடும் குறுகுற்றார் சிலர் மாலொரு மடந்தை பால் வைத்து முன்னொரு செயல் விழியொருத்தி பால் செல்ல ஊடியே மேலொரு சினத்திகள் விளைக்க நன்றிது காலமென்றுண்ணியே கழன்றுற்றார் சிலர் தோடுருவரி தோகை மாறுடன் மாடமதிடைதொரும் பதிந்த பங்கையக் காடுரு பூந்தடம் காமர் தண்டலை ஆடலை வெறுத்தெழி அடைகின்றார் சிலர் சுள்ளினைக் கரித்தனர் தொற்று வாகையங்கல்லினைக் கொட்பொடுகளிக்கும் நெஞ்சினார் உள்ளுறுத்திய புலன் ஊசல் போன்றுளார் தள்ளுறத் தள்ளுறத் தளர்ந்துற்றார் சிலர் அனைய பல்வகையினர் அவளைக் கண்டுள்ளார் கண்ணினர் பதைக்கும் நெஞ்சினர் கனலொடு தீப்புகை கால் உயிர்ப்பினர் முனிவுருகின்றனர் மொழிகின்றார் இவை அந்தகன் ஒருத்தற்பேரோ நாடல் வல்லியத்தோனாதி வந்திடும் தம்மை மதிக்கிலாவலியோர் தம்மை முந்துரு புறத்தை அட்டு முழுவதும் முடிப்பான் நின்ற செந்தழல் உருவத் தண்ணல் செய்கையோ இணையதென்பார் மேதியன் சென்னி வீரன் வெவ்வலி நிசும்பன் சும்பன் கோதரு குருதிக் கண்ணன் குருதியங்குறத்தன் முந்தே பூதலம் புறந்த சீர்த்திப் பொருவில் தாரகனே பண்டன் ஆதியராயுள் கொண்ட ஐயை தன் செயலோ என்பார் சிரபத்தி அளவையில்லா திரளறி ஒரு நாற்றந்த கரபத்தி நண்ணல்வானோர் யாரையும் கலக்கஞ்செய்ய வரபத்தி புரியான் நோர் வணங்கினரடைய நாட் சரபத்தின் வடிவம் கொண்டான் தன் செய்யலாம் கொல் என்பார் வண்டுலர் கமலச் செங்கண் மாயனும் தூய நீலங் கண்டமதடைத்த தேவும் கலந்தனர் தழுவிச் சேரப்பண்டவர் புணர்ப்புத்தன்னில் தன்னில் திறர் பரிசாலுற்ற செண்டுரு கரத்து வள்ளல் செய்கையே போலும் என்பார் பிழிற்று குரலின் நாள் வாய்ப்பெருந்துணையிற்றுப் புன்கண் வெளிற்று தடக்கை கொண்ட வேழமா முகத்தெம்மேலோன் ஒளிற்று கலன்மார் பெய்தி உயிர் குடித்து உமிழ்ந்த தந்தக் களிற்றுடை முகத்துப் பிள்ளை செய்கையோ காணும் என்பார் ஈசனை மதிக்கிலாதேயா முதற்கடவுள் என்று பேசிடுதலைவர் கேற்ற பெற்றியால் தண்டமாற்றும் ஆசரு சங்கு கண்ணன் நகற்றழற்குண்டம் போல்வான் தேசுறுபானு கம்பன் முதலினோர் செயலோ என்பார் நஞ்சு பில்கையிற்றுப் புத்தேள் நாகடைப் பள்ளி மீது தஞ்சமுடி இருந்த அண்ணல் தன் செய்யலாமோ என்பார் அஞ்சுவன் இணைய செயகைக் கனையது நினைவன்றென்பார் நெஞ்சினும் இதனைச் செய்ய நினைக்குமோ மலரோன் என்பார் புரந்தரன் என்னும் விண்ணோன் புணத்திடு செயலோ என்பார் கரந்தனன் திரிவான் செய்ய வல்லனோ கருத்தன்றென்பார் இருந்திடு கடவுளோர்கள் இழைத்திடு விதியோ என்பார் நிரந்தினம் பணியுன் நிற்போர் நினைப்பரோ இதனை என்பார் கழைத்துணி நரவமாந்திக்களி புறா உணர்ச்சி முற்றும் பிழைத்தவராகுமன்றேல் பித்தர் செய்தனராம் என்பார் இழைத்த அங்கியின் கிளர்ச்சியே போல் அவர் சுடற் கூர்வாள் தன்னை தங்களிலேந்தியின்னோர் சான்ற சூழ் உறவு சாற்றி துங்கமொடு அமரின் ஏற்று முறைமுறை துணித்தார் கொல்லோ இங்கிவர் இருவர் கையும் இட்டன காண்மின் என்பார் ஆறிவள் கரத்திலொன்றை அடவல்லார் எவர் கண்ணேயோ பேரு காதல் கொண்டு பெண்மதி மயக்கம் தன்னால் சீரிய உறுப்பிலொன்று சின்னமா தருவனென்று கூருடைால் ஈர்ந்து கொடுத்தனள் போலும் என்பார் கேடுரும் இணையள் தன்னை கேட்பதன் இனியினாம் என்பார் நாடினாம் வினாவினோமேல் நம்மெலாம் முனியும் என்பார் மாடுறப் போவதென்னை மாநில வரைப்பின் காரும் ஓடியே அரிதும் என்பார் இனையென உரைத்தலோடும் சொல்லிய தங்கை துன்முகியோடு கைபோய் வல்லயிர்போதல் கேளா மம்மருற்ற உணமாதர் சில்லியர் கூந்தல் தாழ தெருத்தொருஞ்செறிந்து கஞ்சம் ஒல்லை முத்துதிப்பதென்ன ஒன்கணீர் விவத்துச் சூழ்ந்தார் அந்நகர் மகளிர் யாரும் ஆடவர் யாரும் சூழ்ந்து துன்னினர் இணையவாற்றால் துயருழந்து இறங்கிச் சோர பின்னவர் தொகுதி நீங்கிப் பிறங்குகோ நகரம் போந்து மன்னவர் மன்னன் வைகும் மன்றினுக்கு அணியல் ஆனா